திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவாரூர் வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் வேம்பினை பேசிவிட கிணையோம்பிவினை பெருக்கி தோம்பினை தூர்த்தங்கோர் சுற்றம் துணையன்றிருத்தீர் தொண்டீர் ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அடினிழர்க்கி சாம்பலை பூசி சலனமின்றி தொண்டுபட்டு மின்களே ஆராய்ந்தடி தொண்டராணி பொன் ஆரூரகத்தடக்கி பாரூ பரிப்பத்தம் பங்குனி புத்திரம் பார்ப்படுத்த ஆரூர் நருமலர் நாதன் அடித்துண்டன் நம்பி நீரால் திருவிளக்கிட்டமை நீநாடறியுமன்றே பூம்படி மக்கலம் பொற்படிமக்களம் என்று வற்றால் ஆம்படி மக்களமாகிலும் ஆரூரி நிதமர்ந்தார் தாம் படிமக்களம் வேண்டு வரேல் தமிழ் மாலைகளால் நாம் படிமக்களம் செய்து தொழுதும் மட துடிக்கின்ற பாம்பரை யார்த்து துளங்காமதியிந்து முடி தொண்டராகி முனிவர் பணி செய்வதேயுமன் பொடிக் பூசி புகும் தொண்டர் பாதம் பொத்த பொ அடித்துண்டன் என்பானுளன் ஆரூரமுதினுக்கே கரும்பு பிடித்தவர் கோடலியால் இரும்பு இவர்கள் நிற்க அரும்பவிழ்தன் பொ சூழனியாரூரமர்ந்த பெம்மான் விரும்பு மனத்தினை யாதொன்று நான் உன்னை வேண்டுவனே கொடிகொள் கவரி பரை சங்கம் கைவிளக்கோடி பெரு செல்வமேதுபர் எய்தியும் ஊனமில்லா அடிகளும் ஆரூரகத்தினராயினும் அந்தவள பொடிகொண்டணிவார்க்கிருளோக்கு நந்தி புறப்படியிலே சங்கொலிபி திடுமின் சிறு காலை தடவழலில் குங்கிலிய புகை கூட்டென்றும் காட்டியிருப்பது தோள் அங்குலம் வைத்தவன் செங்குருதிப்புனலோட தங்குலி வைத்தான் அடித்தாமரை என்னை வே கொண்டார் அம்பாள் அல்லியம் பூங்கோதை திருச்சிற்றம்பலம்